இரண்டு வைஸ் ராதே ரெண்டு வைஸ் குழந்தைய கண்ணை தூக்கி தோல்ல வெச்சுண்டா நந்தகோபன்ோட தோப்புக்கு போய்ட்டா மதியமான 3 மணி தோப்பு போய் நன்னா சூப்பர்விஷன்லாம் பண்ணிட்டு இருக்கார் நந்தகோபன் டிடிர்னு பார்த்தா மேகம் மூட்டோம் டிடிர் மேகம் மூட்டம் வந்தது உடனே இருட்ட எடுத்து மழை பெயற ஆரம்பம்ல இருக்கு இருட்ட பார்த்தது இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது ஐயோ இருட்டிடுதுன்னு நந்தகோபர் பார்த்தாரு இதுக்கு தான் இந்த குழந்தை எல்லாம் தூக்கிin வரப்படாதுன்னு அது ராதே நீ பரவாயில்லை பொறுபான பொண்ணு இருக்க நீ குழந்தை ஏச்சினா ஆத்துக்குப் போய்டு நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுன்னு வரேன்ட்டார் நந்தகோபர் ராதியும் குழந்தை ஏச்சும் பொறுபட்டுப் போய்ட்டா தோப்புல இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மழையும் வரலாம் ஒன்றும் வரலாம் மேகம்லாம் களைஞ்சு போயிடுத்து பழையபடி சூரியன் என்ன பல்ல காட்டுறது நந்தகோப்பன் தோப்பெல்லாம் சூப்பர்விஷன் பண்ணார் ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு பொழுதெல்லாம் இருட்டி எடுத்து எட்டரை மணிக்கு நந்தகோப்பன் வீட்டுக்கு வந்தார் கிருஷ்ணா அப்படின்னார் நான் அப்போவே நினைச்சேன் நான் யசோதை நீ இப்படி தாயா பண்ணிட்டு வருவேன் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இங்கே வந்து கிருஷ்ணான்னு கூப்பிடுறியண்ணா அவர் சொன்னார் இல்லம்மா ராதையோட கிருஷ்ணன் அப்போயே அனுப்பி வச்சுட்டேன்னு என்ன அனுப்பி வச்சியா வரவே இல்லையே என்னையா பொறுப்பில்லாத மனுஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கியன்னா யசோதை இந்த சவுண்டு கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சத்தம் போட்டு அதனாலதான் இன்னைக்கும் கோகுலத்தில் கோகுலத்துல ஆட்டோ ரிக்ஷால கூட ஹாரனே கிடையாது நகர்ந்து போகும்னா ராஜே கிருஷ்ணான்னு தான் சொல்லுவா அது காரணம் நந்தகோப்பை போட்ட சவுண்டோட எக்கோ அது அத்தனையும் அப்படி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னுக்கு கத்திட்டு போனா ஒரு பார்க்லேருந்து ராதையும் கண்ணனும் வெளில வரான் கண்ணனை தோழில் வச்சிருந்து ராதையும் வரான் என்ன மாமா கூப்பிட்டு என்னமா அது மூன்றரை மணிக்கு நாட்டுக்கு போக சொன்னா இப்ப வரியே அப்படின்னா இருக்கும்போது திடீர்னு மேகம்லாம் கலஞ்சு போயிடுத்து வந்துடுத்து உடனே குழந்தை பார்க்க பார்த்ததும் பார்க்ல என்ன உட்கார வச்சு கதை சொல்லுனா சரினு பார்க்ல உட்கார வச்சு கதை சொல்லி சமாதானப்படுத்தி ஐசின்னு வந்தேன்னா அப்பா என் வயத்துல பால வார்த்தைன்னு சொல்லிட்டு ராதையை வீட்டு கொண்டு போய் அவ வீட்டுல ஒப்படைச்சார் யசோதை கிட்ட கண்ணனையும் ஒப்படைச்சார் நந்தகோப்பார் ஆனா இதுல ராதை வந்து ஒரு முக்கியமான மெட்டரை மறைச்சிட்டாலும் கண்ணனை தூக்கி வந்தாலும் இல்லையா பார்க்குக்கு வந்தாங்கிறது உண்மை பார்க்குக்கு போகணும்னு கண்ணன் சொன்னதும் உண்மை கதை சொல்ல சொன்னாங்கறதும் உண்மை ஆனா அப்புறம் என்ன நடந்துங்கிறது தான் முக்கியம் பார்க்குக்குள்ள நுழையும் கண்ணனோட வயசு ரெண்டு ராதவியோட வயசு பதினெட்டு பார்க்குக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் கண்ணனோட வயசு இருபது ராதாவோட வயசு பதினெட்டு அப்புறம் என்ன நடந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஜெயதேவர் கண்ணன் வந்து நினைச்ச நேரத்தில் நினைச்ச வடிவத்தை எடுத்துக்க முடியும் அது பெருமானுடைய திருமணிக்குள்ள ஸ்பெஷாலிட்டி ரெண்டு வயசு இருபது வயசுக்கு மாறுவார் இருபது வயசுல இருந்து மறுபடியும் மாறுவார் நம்மளால காலப்போக்கில் இருபதுக்கு போகலாம் இருபதுலேருந்து நம்மளால வர முடியாது அது அவனால வர முடியும் இதுதான் நமக்கும் பெருமாளுக்கு உள்ள வித்தியாசம் நமக்கு தோல் சுருங்கும் முடி நெரைக்கும் முடி நெரைக்கிறது தலைக்கு டையடிச்சா தாடி நிறைக்கிறது என்ன பண்றது புரியல இதுக்கப்புறம் தான் நீ இது வந்து இதுக்கு என்ன அவசரம் இது முன்னாடி நினைச்சுடுறது அதுக்கு முன்னாடி இது நினைக்கிறது ஆக இது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஆனா கண்ணன் நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் பூலோகத்தில் எழுந்தருளே இருந்தான் நூத்தி இருபத்தஞ்சு வருஷமும் பின் தாழ மகரம் செயற்குழல் இருபாடு இலங்கையாடன்னு கருகருன்னு குந்தலோட தான் இருந்தான் ஆக பெருமானனுடைய திருமேனியும் நம்மளுடைய சரீரமும் ஒண்ணு இல்லை அவனுக்கு திருமேனி நமக்கு உடம்பு அவனுக்கு சாத்தினா திருவாபரணம் நமக்கு என்ன வெறுநகை அவனுக்கு சாத்தினா திருப்பறிட்டம் நமக்கு வெறும் துணி ஆக எல்லாமே அவனுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ஆக கண்ணனோட இந்த பெண்கள் டான்ஸ் ஆடினா அந்த சென்ஸ்ல எடுத்துக்கப்படாதுன்னு பின்னாடி சுகபிரமும் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆக அப்படி அந்த அடியார்களை எல்லாம் தன்னுடைய குணங்கள் சௌஷீல்யம் எளிமை அழகு இதை காட்டி ஈர்த்து வென்றவன் ஆக தன்னிடம் கூடாதவர்களை தன்னுடைய எதிரிகளை வீரதீர பராக்கிரமத்தால் வென்றவன் தன்னோடு கூடும் அடியார்களை தன் குணம் சௌஷில்யம் அழகு இவற்றால் வென்றவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இல்ல இன்னொரு விதமாவதுக்கு அர்த்தம் சொல்லலாம் என்னன்னா நல்லவளத்தால் நம்மை சேர்த்தோன் முன் நன்னாரை வெல்லும் விருத்த விபூதியன் என்று எல்லையரத்தான் இருந்து வாழ்த்தும் தமிழ்மாறன் சொல்வல்லார் வானவருக்கு வாய்த்த குறவர் என்று மணவாள மாமுனிகள் திருவாயுமொழி நூற்றந்தாதி ஒரு பாசுரம் போட்டிருக்கார் எங்க ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒப்பிலியப்பன் ஒரு பெருமாள் எழுந்துருள்ளியிருக்கார் அந்த பெருமாளை பத்தி நம்மாழ்வார் பத்து பாசுரம் பாடியிருக்கார் அந்த திருவாய்மொழிக்கு நூற்றாந்தாதி சாதிக்கும் போது இந்த வரி சாதிக்கிறார் மணவாள மாமனிகள் நல்ல வலத்தால் நம்மை சேர்த்தோன் முன் நன்னாரை வெல்லும் விரித்த விபூதியன் யாரெல்லாம் பெருமாளோட சேரமாட்டேன் பக்தி பண்ண மாட்டேன் இருக்காளோ தன் குணங்களை காட்டி மயக்கி அவர்களை கூட பக்தர்களாக மாற்று போனோம் சில பேர் இருப்பா பெருமாளுட்டியே வரமாட்டேன் கோவிலுக்கே வரமாட்டேன் உபன்யாசம் வந்து கேட்க நாம சங்கீர்த்தனும் பண்ண மார்கழி மாசம் திருப்பாவே சொல்ல இருப்பா ஒரு தடவை வந்து நம்ம பெருமாளை சேவிச்சுட்டா போறோம் இவனோட குணங்கள் சீர் என்னும் குணங்கள்ல மயங்கி இவனுக்கு பக்தர்களாகவே மாறிவிடுவார்கள் அதைத்தான் உப்புளியப்பன் பண்றான்னு காமிக்கிறார் அதாவது உப்புளியப்பன் அடியார்களுக்கு அனுகிரகம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு அதாவது அந்த ஊரோட ஸ்தல புராணம் சொன்னா அதுல உள்ள சீக்கிரட் என்னங்கிறது புரியும் அதாவது அந்த ஊர்ல மார்க்கண்டை மார்க்கண்டையே சொல்லுவா உப்புல மார்க்கண்டே தபஸ் பண்ணார் காலுக்கு உபன்யாச்சும் கரெக்டா முடிச்சிருவோம் பண்ண போனேன் பேசணும் நீங்க பேசுங்க ஆபத்துன்னு நீங்க வேணாலும் பேசுங்க அரை மணி நேரம் தான் கேப்போம் அப்படி இருக்க கூடாது உபநியாசகர் எவ்வளவு நேரம் பேசினார் சுமாரா எவ்ளோ நேரம் பேசினார் அவர் எவ்ளோ நேரம் பேசினாலும் சுமாரா தான் பேசினார் ஆகவே மார்க்கண்டேனு பேரு அந்த ஊர்ல மார்க்கண்டேய முனிவர் தபஸ் பண்ணார் எதுக்காகனா பெருமாளுக்கு மாமனார் ஆகணும் தபஸ் பண்ணார் பெருமாளுக்கு தகப்பனாரோட மாமனார் போஸ்து தான் தெரிஞ்சிருக்கு அதனால மாமனார் ஆகணும் மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்கணும் தபஸ் பண்ணார் அவர் தப்பத்துக்கு திருவுள்ள முகந்து மகாலட்சுமி பூமா என்ற திருநாமத்தில் பூமாதேவியாக அவருக்கு மகடாக வந்து திருவவதாரம் அண்ணினார் பூமாதேவியை தன் வீட்டில் வளர்த்துன்னு வரார் மார்க்கண்டேயர் ஆறு வயசாச்சு கல்யாணம் பண்ணனும் கல்யாண பருவம் வந்துருத்து பூமாதேவிக்கு அவருக்கு ஏற்ற மாப்பிள்ள தேடுறார் மார்க்கண்டேயர் எங்க தேடியும் கிடைக்கல கிடைப்பாரா மகாலட்சுமி ஏற்ற மாப்பிள்ள பூலோகத்தில் கிடைப்பாரா எங்க தேடியும் கிடைக்கல அப்போ ஒரு நாள் ஒரு வயசான கழர் ஒரு நாள் பங்குனி மாசம் ஏகாதசி தீதி பங்குனி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அப்போ ஒரு வயசான கழவர் சிரவண நட்சத்திரம் வயசான கழவர் இவ வீட்டுக்கு வந்தார் ஒரு நல்லா அந்தனர் பெரிய ரிஷி மாதிரி இருக்கார் அவரை உள்ள கூப்பிட்டார் மார்க்கண்டேயர் அர்கியம் பாதி எல்லாம் சமர்ப்பிச்சார் என்ன சாப்பிடுறன்னு கேட்டார் கழவர் சொன்னார் ஏகாதசி நிர்ஜலமான அவரை தான் இருக்கேன் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அப்புறம் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் விசாரிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு அப்பதான் மார்க்கண்டேயர் சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரே ஒரு பெண் ஆறு வயசு ஆயிடுத்து கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா இவளுக்கு ஏற்ற மாப்பிளையே கிடைக்கல நான் எங்க போவேன் மாப்பிளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி என் பொறுப்பு எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பீல் பண்ணார் மார்க்கண்டேயர் வயசான கிழவர் வந்தாரு கம்பு உணின்னு வந்தார் நான் இருக்கும்போது ஏன் பா கவலைப்படுறேன் அப்படின்னா ஏன் சுவாமி உங்களுக்கு யாராவது பேரனும் கொள்ளு பேரணும் இருக்காளா அவளுக்கு ஏதாவது வரன் பாக்கிறேலா பாக்கறதுதான் சொல்லுங்க பேசி முடிச்சுடலான் கழிச்சுருத்து என்னப்பா அப்படி கேட்டுட்டேன் பேரன் கொள்ளு பேரன்ட்டிய நான் என்ன சொன்னேன் என் பேரன் இருக்கும்போது என் கவலைப்படுறேன் கேட்டேன் நான் இருக்கும்போது என் கவலைப்படுறேன்னு கேட்டேன் எனக்கே இன்னும் கல்யாணம் ஆலப்பா ஓன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுதான் என் பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் பெத்துக்கலான்னு பார்த்தா எனக்கு ஏதோ கல்யாணமான மாதிரி பேசுறிய எனக்கு அப்படி என்ன வயசு அடுத்தது ஒரு தொண்ணூறு வயசு தான் இருக்கு அப்படின்னா பர்சு வாயி பொக்க பல்லு கை நடுங்கிறது கம்பு ஊனின்னு இருக்க கிழம் தொண்ணூறு வயசுதான் அறுது ஓன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேங்கிறது கிழம் மார்கண்டையர் பார்த்தார் இது என்னடாது அதுவும் அதிதி வேற வீடு தேடி வந்தவர் ஒன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல முடியாது ரிஷிமாரி இருக்காரு சாபம் கொடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது உன் பொண்ணு கல்யாணமே நடக்கப்படாது இல்ல ஐ வைரஸ் மாதிரி ஏதாவது உன்னை பொண்ணு மேல ஏத்தி விட்டு சாபம் கொடுத்து போயிட்டா என்ன பண்றது அதனால அவர் பார்த்தார் இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேற சொல்லி சமாளிக்கலாம் சுவாமி என் பொண்ணுக்கு தளிகை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது ஆறு வயசு தான் சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு போடணும் கூட தெரியாது நீங்க போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதனால சாப்பாட்டுல நான் உப்பே போட மாட்டேன் சபதம் பண்ணார் பெருமாள் வந்த கழவர் சபதம் பண்ணார் போட்டு சாப்பிடவே மாட்டேன் பண்ணிப்பேன் வழியே தெரியல சொன்னார் சுவாமி என்னத்த இருந்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் என் பொண்ணை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுடுறேன் அவ பார்த்து ஓகே சொல்லிட்டா கல்யாணத்தை பண்ணிவிடலான்னா பூமி வந்தா ரொம்ப சூச்சகமா சொன்னார் பூமா இந்த தாத்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு உனக்கு பிடிச்சிருந்தா அவர் கேட்டுல மாலையை போடு அதாவது கல்யாணத்துக்கு இது ரொம்ப முக்கியமான பொருத்தமும் பையனும் பொண்ணும் கண்ணோட கண்ணு பாக்கணும் பத்து பொருத்தம் அப்படின்னு ஜாதகத்துல நிறைய சொல்றா ஆபஸ்தம்ப ரிஷி சொல்றாரு அந்த பத்து பொருத்தம் முக்கியம் இல்ல குலங்கோத்திரம் பாருங்கோ குலங்கோத்திரம் பர்ஃபெக்டா இருந்து பையனும் பொண்ணும் கண்ணோட கண்ணு பார்த்து அவ கண்ண ரியாக்ஷன் இருக்குன்னா கல்யாணம் பண்ணு பத்து பொறுத்தோம் இல்லைன்னா பரவாயில்லன்னு இருக்காரு ஆபஸ்தம் பருன்னு ரிஷி அதனால மார்கண்டேயர் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணு பாருங்க பாருமா இந்த தாத்தா பிடிச்சிருந்தா நீ கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு பொண்ணை பார்த்து சொல்லிட்டார் மார்கண்டேயர் பூமி தேவி சொன்னாப்பா நீ ஒரு நல்ல கண்டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா என்னம்மா கண்டாக்டர் நாயம் பார்க்கணும் ஆமா அழகான இளைஞன் உட்காறான் அவனை போய் தாத்தான்னு சொல்றீங்க நீ கண்டாக்டரை பார்க்காம காது டாக்டர் ஐஎன்டிஆ பாக்கணும் அப்படின்னு கேட்டா இளைஞனா அப்படின்னு பார்த்தா மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கையாட எய்வண்ண வெஞ்சலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணிணையம் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்த அவன் கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சு மீனும் இளைஞன் மாய கண்ணன் உட்கார் அஹா எம்பெருமானி எனக்கு மருமகளா வந்துட்டியா என் தபஸ் பழிச்சு விடுத்தேன்னு சொல்லி பூமியாவிற்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் மார்க்கண்டேயர் அப்போ பூமி தேவி அந்த எம்பெருமான் உப்பு போடாம சாப்பிடுவேன் சபதம் இனிமே நீங்க ஆயுசுக்கும் உப்பு போடாம தான் தழுகை சாப்பிட வேற வழி இல்லாம மனைவி சொன்னா கேட்டுதான் மந்திரம் பெருமாள் ஒத்துட்டா அதுக்கப்புறம் பூமி தேவி அந்த பெருமாள் ஒரு பிரார்த்தனை நகரம் என்னும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது மறுபடியும் பெருமாள் கல்யாணம் திருப்பி அவர் ஊருக்கு தானே போனோம் ஆனா பூமி தேவி என்ன கண்டிஷன் போட்டா நீங்க இந்த ஊர்லயே தங்கணும் வைகுண்டம் போடாது இதை பத்தி ஆச்சரியமான கான்வர் தேவிக்கும் ஒப்பிலே பணக்கும் நடந்த கான்வர் ஸ்ரீநிதி சுவாமி ஸ்லோகமா எழுதிருக்கார் நம்ம கருணாகராச்சாரியர் சுவாமியோட திருத்தக புனார் ஸ்ரீநிதி சுவாமியோட ஸ்லோகம் வாக்கியம் லவண வர்ஜித போஜனேன அப்படின்னு கான்வெர்சேஷன் பூமி தேவி சொன்னா சுவாமி போக கூடாதுன்னா அவர் சொன்னார் நான் எப்படிமா தங்க முடியும் ஏன் தங்கினா என்ன இது மாமனார் வீடாச்சே மாமனார் வீட்டில் போய் தங்க சொல்றியே மாமனார் வீட்டில் தங்கினா என்ன அப்புறம் ஊரார்லாம் உங்களை வீட்டோட மாப்பிள்ளைன்னு கிண்டல் பண்ணுவாள் என்ன அப்படின்னு சொன்னார் ஒப்பிலையப்பன் கிண்டல் பண்ணா என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார் இல்லை கிண்டல் பண்ணால் நான் அப்புறம் ரொம்ப டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணப்படாததான் சாப்பாட்டில் உப்பை கட் பண்ணிட்டேன்ட்டா பூமி உப்பு போட்டு வரப்போறது உங்களுக்கு டெலிகேசியும் மாமனார் வீட்டில் இருக்கோங்க தாத்யம் அதுக்குதான் சொல்லியிருக்கா நீங்க விளையாட்டா சொன்னாலும் சரி சீரியஸா சொன்னாலும் சரி உப்பு போட்டு சாப்பிடப்படாது இதுல மேட்ரு என்னன்னா பின்னாடி எத்தனையோ அடியார்கள் அந்த எம்பெருமான சேவிக்க வருவா அப்படி சேவிக்க வரக்கூடிய அவனுடைய அடியார்கள் எத்தனையோ தப்பு பண்ணிட்டு வரா நம்ம பண்ண தப்பெல்லாம் அந்த பெருமாள் மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவன்ட்ட வரா அப்படி வருபவர்கள் அவளோட பாவத்தை பார்க்கும் போது பெருமாளுக்கு அவன் மேல கோபம் வந்துடுறது ஏற்கனவே பாவம் பண்ணிருக்கோம் கோவிலுக்கு வந்து இன்னும் நிறைய பாவம் வேற பண்றோம் கோவில் வந்து உப்பிலே பெண் முன்னாடி நிக்கும் போதுதான் கரெக்டா மொபைல் போன் அடிக்கிறது எடுத்து பேசுறோம் பத்து வருஷம் முன்னாடி பார்க்காத நண்பர் கரெக்டா சன்னதியில தான் ஏத்தாப்புல வந்து நிற்கிறார் அவரை குச்சலம் விசாரிக்கிறோம் இப்படி எல்லா வேலையும் அங்க பண்ணி இன்னும் அகும்லேட் பண்றோம் இதெல்லாம் பார்க்கும்போது பெருமாளுக்கு கோவம் வருது பூமி தேவி கோவமே வராம இருக்கும் என்ன பண்ணணும் கோவமே படாம இருந்தா நம்மளே என்ன கேட்கறோம் உப்பு போட்டு சாப்பிடறியா இல்லையான்னு கேட்கிறோம் பண்ணிட்டா நம்ம கோவமே படாம அனுகிரகம் பிராட்டி கையாண்டம் அப்படி அலவனம் லவணமே இல்லாத பெருமான் லாவண்யம் என்னும் ரசம் திருமேனி அழகுக்கும் லாவண்யம்னு பேர் அந்த லாவண்யம் ரசத்தோட எழுந்துருளியிருக்கான் அந்த ரசத்தை பார்த்தா போகிறோம் பக்தியே இல்லைன்னு சொல்றவன் கூட அவன் கிட்ட ஈடுபட்டுவான் எதே போலன்னா உறங்காவில்லி ஒரு ஆர்மி லீடர் ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீரங்கத்துல பெரிய ஆர்மியில இருந்தவர் அவர் அவர் என்ன பண்ணுவாராம் அவரோட மனைவி வெயில நடந்து போகும்போது மனைவிக்கு கொடை பிடிச்சுட்டே போவார் அப்புறம் காவேரி மணல் அந்த பெண் நடந்து போனா அவர் காலுக்கு வந்து சுட்டுடுமோன்னு சொல்லிட்டு தோல்லை தூக்கின்னு போவார் அந்த கண்ணை விட அந்த ரெண்டு கண்களும் அழகா இருந்தது என்ன பண்ணுவேன்னு கேட்டார்கள் என் மனைவியின் கண்களை விட அழகான கண்களை காட்டினா இனிமே அந்த கண்களுக்கு நான் அடிமை அப்படின்னா உரங்காவில்லி நேரம் இழுத்துன்னு போயிட்டார் திருவரங்கம் பெரிய கோவில்ல பெரிய பெருமாளிட்ட பிரார்த்திச்சாராம் அன்னைக்கு திருப்பானாழ்வாருக்கு நீ காமிச்சியே கரியவாகி புடைப்படர்ந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை இவருக்கு காட்டுனார் பெரிய பெருமாள் காட்டினார் பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படின்னு அன்னைக்கு ராமானுஜருக்கும் என் தாசர் ஆயிட்டார் அப்படி பெருமாள் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவா கூட ஒரு முறை அவனை சேமிச்சா போறோம் அந்த சீராகி அவனுடைய குணங்கள் அவர்களையும் மயக்கி பக்தியில் ஈடுபடுத்தும் அதான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கடைசி அர்த்தம் முக்கியமான அர்த்தம் இதுல பொடி வச்சு சொல்லியிருக்க ஆண்டாள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சாான்ய அர்த்தம் இப்ப சொல்றதுதான் முக்கியமான அர்த்தம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா தான் என்ன பொருள் அப்படின்னா இங்க புடி வச்சு சொல்லியிருக்கான ஆண்டாள் அதே போலன்னா ஒரு பையன் குவார்டர்லி எக்ஸாம் எழுதியிருக்கான் எக்ஸாம் மார்க் ஷீட் ஆன்சர் ஷீட்லாம் வந்துடு வீட்டுக்கு வந்தான் அப்பா கேட்டார் என்னடா மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டார் பையன் சொன்னா இங்கிலீஷ்ல தொண்ணூத்தஞ்சு தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு சோஷியல்ல தொண்ணூத்தஞ்சு சயின்ஸ்ல தொண்ணூத்தஞ்சு மேக்ஸ் சொல்லல ஐநூறுக்கு நானூத்தி இருபதுண்ணா நாலு சப்ஜெக்ட் மார்க் தான் சொன்னான் அஞ்சு சப்ஜெக்ட் மொத்தம் இங்கிலீஷ்ல தொண்ணூத்தஞ்சு தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு மேக்ஸ்ல மேக்ஸ் சொல்லல சோசியல் தொண்ணூத்தஞ்சு இருபது கூட்டி பாருங்க புரிஞ்சுக்கோட்டு அதனால மத்த மார்க்கெல்லாம் சொல்லிட்டு பண்ணிக்கோ அர்த்தம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மறைச்சு சொல்லியிருக்காங்க அடியார்களிடம் தோற்பவன் வைக்கலாமா திருப்பாவை மங்களகமான பிரபந்தம் அதனால அதை மறைச்சு சொல்லிருக்காளா ஆண்டாள் கண்ணன் தோற்கிறான் ஓபனா சொல்லப்படாது தான் அடியார்களிடம் தோற்கிறான் என் பெருமான் எப்படி தோற்கிறான் அடியார்கள்ட்ட தோத்தா அது பெருமாளுக்கு ஒரு ஆனந்தம் வேற எக் சொல்றேன் இப்போ வாலியை எம்பெருமான் வதம் பண்ணா ராமன் இன்னை வரைக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இன்னை வரைக்கும் பட்டிமன்றம் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் என்ன மாதிரி ராமாயணமே தெரியாத வேற பட்டிமன்றத்துக்கு ஜட்ஜா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கா வேற அந்த மாதிரி நம்ம பட்டிமன்றம் வைக்கிறோம் ராமன் வாலியை கொன்றது சரியா தவறா அப்படின்னு ஆனா ராமனுக்கு விஷயம் என்னன்னா தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல தோற்றாலும் பரவாயில்ல தம் பக்தன் சுக்ரீவன் ஜெயிக்கணும் பக்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் தோற்கிறானோ எம்பெருமான் சொல்றோம் கிருஷ்ணன் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சார் மகாபாரத வஞ்சகன் கண்ணன்டான்னு கூட பாட்டெல்லாம் பாடிடுறோம் பாண்டவர்கள் ஜெயிச்சா போறோம் அவன் தோற்கிறான் அதாவது அதுதான் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமா சொல்லுவா ராமராமண யுத்தத்துல ஆறாம் நாள் யுத்தம் ராவண நிராயுத பாணியா நின்னான் எல்லாத்தையும் இழந்துட்டான் ராமன் அன்னைக்கு அவ்வளோ ஒரு கோபத்துல யுத்தம் பண்ணானோ ராமன் உட ஒரு அம்பு ஒரு அம்பு போய் ராவணனுடைய ஒரு அம்பு ராவணனுடைய பத்து கிரீடத்தையும் உடச்சது இன்னொரு அம்பு ராவணனுடைய கவசத்தை உடைத்தது ராவண ஸ்பேர் வில் வச்சிருக்கான் பிளேயர்லாம் வந்து பேட்டு உடஞ்சிருந்தான் ராவணன் அந்த வில்லையும் போய் அடிச்சது அடுத்த அம்பு அத்தனை ஆயுதங்களை ஆயுத பாணி ராவணன் அப்ப ராமன் சொன்னான் இன்று போய் போர்க்கு நாளை வாழ்நாள் அதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்றா அடுத்த நாள் ராவணன் வந்தான் இன்று போய் நாளைவான் ராமன் சொன்னார் அடுத்த நாள் ராவணன் வந்தான் அடுத்த நாள் ராவணன் ஆயுதத்தோடு வந்ததால் ராவணன் தோற்றான் அடுத்த நாள் ராவணன் அஞ்சலியோடு வந்திருந்தால் ராமன் தோற்றிருப்பான்டா ஆயுதத்தோட ராவணன் வந்ததனால ராவணன் தோற்றான் அதே ராவணன் அன்போடு அஞ்சலியோடு பக்தியோடு வந்து சரணாகி பண்ணி இருந்தா ராமன் தோற்றிருப்பான் அதான் கூடுவோரிடம் தோற்கும் கோவிந்தன் அதை தான் கூடார வெல்லும் சீர் கோவிந்தன் ஆண்டாள் மாத்தி வச்சிட்டா அது பெண்களுக்கே உள்ள பேச்சு சாமர்த்தியம் அடியார்கள்ட தோக்கிறதுல தான் பெருமாளுக்கு ஆனந்தம் அதே போல இப்ப தோனி கிரிக்கெட் விளையாடுறார் யார் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிறார் யாருக்கர் போட்டால் கூட ஹெலிகாப்டர் ஷார்ட் அடிச்சு சிக்ஸ் அடிச்சுடுறார் தோனி ஆனா தோனியோட மனைவி பாகிஸ்தான் அவலிங் போடும் போது பெருமை கூட கிளீன் போல்ட் ஆனா தான் பெருமை தானே அது மாதிரி பெருமாள் ஜெயிக்கிறான்னா யாரை ஜெயிக்கணும் அசுரர்கள் அறக்கர்கள் ராஜசர்களை ஜெயிக்கணும் அடியார்களே ஜெயிக்கணும் அடியார்கள்ட தோத்தாதான் பெருமாளுக்கு பெருமை சாஸ்திரநாமத்தில் வரதே விஜிதாத்மா விதே ஆத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சேகம் விஜிதாத்மான்னா என்ன அர்த்தம்னா தன்னை வென்றவன் அர்த்தம் தன்னை வென்றால் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் விதை என்ன அர்த்தம்னா தோற்பவன் அர்த்தம் அடியார்களோட கண்ட்ரோல்ல இருப்பவன் அர்த்தம் அதனாலதான் சத்கீர்த்தி எல்லாரையும் ஜெயிச்சாலும் தன் அடியார்கள்ட்ட தோக்கரான் அதனாலதான் பெருமானுக்கு சத்கீர்த்தி இருக்கு அப்படின்னு அந்த திருநாம அந்த ஆர்டர்ல வருது விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சேகாந்து அப்படி அடியார்கள்ட தான் பெருமாளுக்கு ஆனந்தம் அதுலேயும் நம்ம ஆச்சாரியர்கள இந்த இடத்துல ஒரு முக்கியமான சரித்திரத்தை சொல்றா மகாபாரதத்துல மகாபாரதத்தில் எதுதான் இல்லை அதை சொல்லாம முடிக்க முடியுமா அதாவது மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்க போறது அப்போ கூட்டணி சேர்க்கறதுக்காக இப்போ தேர்தல் வர்றதுனா அந்தந்த கட்சிகளெல்லாம் கூட்டணி சேர்க்கிற மாதிரி பாண்டவர்கள் கௌரவர்கள் அவள்லாம் கூட்டணி சேர்க்கறா இப்போ கிருஷ்ணன் யாரோட கூட்டணி வைக்க போறார் அப்படிங்கிறதா மில்லியன் டாலர் கொஸ்டின் கிருஷ்ணனோட ஆதரவு கேட்கறதுக்காக அர்ஜுனனும் போறான் துரியோதனனும் போறான் அர்ஜுனன் முதலே துவாரகைக்கு போயிட்டான் இருந்தாலும் கோவிலுக்கே போனா நேரடியாக செலவு சொல்லலாமா பெருமாளை போய் முதல்ல துவஜஸ்தம்பத்தில் சேவிச்சுட்டு கருடாழ்வாரை சேவிச்சுண்டு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தாயார் ஜெயவிஜயர்கள் இப்படி சேவிச்சுன்னு தானே பெருமாளிட்ட போனோம் அந்த மாதிரி அர்ஜுனன் பக்தன் அவனுக்கு முறை தெரியும் அதனால துவாரகைக்கு வந்தவன் நந்தகோபன் பல்ராமன் யசோதை அதுக்கப்புறம் வசுதேவர் இவாழெல்லாம் விசாரிச்சுட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் ஆண்டாள் போன மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வசுதேவர் யசோதை பல்ராமன் யாதவர்கள் இவாழெல்லாம் சேவிச்சுட்டு கண்ணனை சேவிக்கணும்ட்டு அர்ஜுனன் போகிறான் துரியோதனன் நேராக கண்ணனுடைய அரண்மனைக்கு வந்தான் எங்கே இருக்க அந்த கிருஷ்ணன் கேட்டான் பார்த்த கிருஷ்ணன் ரூம்ல படுத்துருக்காரு அந்த ரூம்ல போய் பார்த்தா கண்ணன் ஒரு கட்டில படுத்துருக்கார் தலைமாட்டுங்க ஒரு சிம்மாசனம் இருக்கு கால்மாட்டுங்க ஸ்டூல் மட்டும் தான் இருக்கு துரியோதன உள்ள போனோம் சொன்னா எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் ஒரு இடைப்பையன் போய் ஹெல்ப் கேட்கற மாதிரி என் நிலமை வந்துடு அப்படின்னு ரொம்ப பண்ணி தலைமாட்டில் போய் உட்காந்துட்டான் தலைகணன் ஜாஸ்தி தலைமாட்டில் உட்காந்துட்டான் அப்புறம் அர்ஜுனன் வந்தான் அவன் அடியவன் திருவடிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டான் இவர் கண்ணன் தூங்கவே இல்ல ஒரேபவன் போல யோக புடர்ந்த ஒளிமணி மன்னன் கண்ணன் அழுவார்பாடுறார் இவர் தூங்குற மாதிரி ஆக்டிங் தானே குடுக்கிறார் அர்ஜுனன் வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு முடிச்சுருட்டார் அர்ஜுனா வாதி அநியாயம் அக்கிரமம்னா துரியோதனன் ஒரு மணி நேரமா இங்க மகாராஜா சக்கரவர்த்தி வந்து உட்காந்துருக்கேன் என்னை கண்டுக்கல இந்த பொடியை இப்ப வந்தான் அவனை போய் வா வெல்கம் எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிற கண்ணன் சொன்னார் நீ முதல்ல வந்திருக்கலாம் பா நான் அவனை தானே முதல்ல பார்த்தேன் சரி போட்டோம் எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டா விஷயத்த சொன்னா இந்த மாதிரி யாருக்கு நீ ஆதரவு கொடுக்க போற கண்ணன் சொன்ன கடமைப்பட்டவன் வந்து அத்த பையன்யோதனன் கண்ணனுக்கு என்ன உறவு சம்பந்தி புது குண்ட தூக்கி போடுற துரியோதனன் கண்ணனுக்கு சம்பந்தி கண்ணனுடைய மகனான சாம்பன துரியோதனின் மகனான லட்சமணாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார் மகன் சாம்பனின் மனைவி யார்னா துரியோதனோட பொண்ணு லட்சமணா அதனால கண்ணனும் துரியோதனும் சம்பந்தி ஸோ சம்பந்திக்கும் ஹெல்ப் பண்ணி தான் ஆனும் அத்த பையனுக்கும் ஹெல்ப் பண்ணி தான் ஆனும் யாரையுமே நான் பகிக்க முடியாது அதனால ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒருத்தருக்கு ஆயுதமே எடுக்காமல் நான் மட்டும் வருவேன் இன்னொருத்தருக்கு ஆயுதத்தோடு கூடிய என்னுடைய நவகோடி நாராயண சைன்யம் ஒன்பது கோடி வீரர்கள் இருக்கா அந்த சைன்யம் அந்த படையை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்றேன் யாருக்கு எது வேணும்னு நீங்களே முடிச்சு முடிவு பண்ணிக்கோங்கோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் அர்ஜுனனுக்குன்னு அநீதி அணியாய எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கணும்னா துரியோதனன் கண்ணன் சொன்னார் எப்போதுமே இளைஞர்களுக்கு தான்ப்பா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதனால் அர்ஜுனனை தான் முதல்ல கேட்பேன்ட்டான் கண்ணன் துரியோதன வேண்டாத தெய்வம் இல்லை எப்படியா இந்த ஈழ மாதிரி அர்ஜுனன் கண்ணனை மட்டும் வாங்கி போயிட்டா இந்த வெறுங்கண்ணனை வச்சு நம்ம என்ன பண்றது அந்த நவகோடி நாராயண சைன்யம் வந்துட்டா பரவாயில்ல யுத்தமாவது பண்ணலாம் ஆயுதமே எடுக்காம ஒரு ஆள் வரேன் என்ன ஆயுதம் எடுக்காத ஆசாமிய வச்சு என்ன பண்றது அதனால நவகோடி வந்துட்டா பரவாயில்லன்னு நினைச்சான் துரியோதனன் அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணா நீ மட்டும் போறன்ட்டான் அப்பா இந்த பாண்டவர்கள் இதனால தான்டா வீணா போறா இப்படியே வீணா போட்டோம் நான் துரியோதனன் அந்த நவகோடியை நம்மள்கிட்ட தள்ளுனா சந்தோஷமா தாத்தா பீஷ்மர்ட்டவன் தான் தாத்தா வெற்றி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன் கேட்டார் பீஷ்மர் ஆமா கிருஷ்ணன் ஆயுதமே எடுக்காத வெறும் கிருஷ்ணன் அங்க தள்ளி விட்டுட்டு நவகோடி நாராயண சைன்யத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அப்படி தான் பொ சொல் உண்மையான பொ மறுபடியும் கிருஷ்ணா நீ சொன்னியே நான் ரெக்கார்ட் பண்ணிக்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு மொபைல் போனை வேற எடுத்துன்னு வந்தான் ரெக்கார்டர் ஆன் பண்ணான் ஆமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் சொன்னி ஆமா சத்தியமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்தியமா ஆயுதம் எடுக்க மாட்டியா மொபைல் போன் வச்சுருக்கான் ரெக்கார்ட் பண்றேன் ஆயுதம் எடுக்க மாட்டியான்னு கேட்டான் என் பதினாறாயிரத்தி நூத்தி மேல சத்தியமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் நான் ரொம்ப திருப்தி துரியோதனனுக்கு தாத்தாட்ட வந்து போட்டுக்கான் சாத்தப்பாரு கண்ணான சொல்லியிருக்கான் ரெக்கார்ட் பண்ணின்னு வந்துட்டேன் பிரஸ்கார்க்கலாம் சுமார் பாலா நேராக கண்ணன் போனா ஆயுதமே எடுக்க மாட்டேன்ட்டே ஆமா ஆயுதம் எடுக்க மாட்டேன் எல்லா பிரஸ்கும் சொல்றேன் துவாரகை முரசு துவாரகை சுடர் எல்லா பத்திரிகையிலையும் வெளியிட்டு விடுங்கோ ஆயுதம் எடுக்க மாட்டேன்ட்டோம் இவா வெளியிட்டா சுமார் பாலா ஹஸ்தினாபுரம் முரசு ஹஸ்தினாபுரம் சுடர்னு அங்க இருக்கு அவள்னா பீஷ்மர்ட்ட போனா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோ கிளிப் பத்தி என்ன நினைக்கிறேன் அவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் எல்லாத்தையும் வந்து பிரதி சபதம் கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சபதம் செய்திருக்கிறார் அப்படின்னு அடுத்த நாள் ஹெட்லைன்ஸ் உன்னே துவாரகை முரசா மறுபடியும் கண்ணன் டோனா இந்த பீஷ்மர் உங்களை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறேன் கண்ணன் பார்த்தார் இது மேல மேலும் வளர்த்தின்றே போகக்கூடாது மேல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நம்பளுக்கு ஒருத்தர் என்ன பண்றார் மேல கை காமிச்சுறார் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒருத்தர் மேல கை காமிக்கிறார் மாதிரி கண்ணன் பார்த்தார் நீங்க ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் அவர் நீங்க ஆயுதம் எடுப்பேன் சொல்றார் என்ன பண்ணுவேன் எல்லா பத்திரிகைகளையும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு கண்ணன் கையை மேலே உயர்த்தி காட்டினார் அப்படின்னு அடுத்த நாள் ஹெட்லைன்ஸ் மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சுடுச்சு முதல் நாள் அர்ஜுனன் போரிடவே தயங்கினான் கண்ணன் கீதையெல்லாம் உபதேசம் பண்ணி அப்படி இப்படி அவனை தேத்தி உட்கார வச்சு சண்டை போடுறான்னு